வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் கோதுமை ஒரு கப் கடலை மாவு கால் கப் உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் தயிர் ஒரு சாம்பார் கழந்திய அளவு பாலக்கீரை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து கோதுமை மாவையும் கடல மாவையும் ஒரு பவுல்ல எடுத்து ஒன்னா கலந்துருவோம் அந்த மாவுக்கு ஏத்த மாதிரி உப்பு ருசிக்குதா மாதிரி நல்லா கலந்து வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் ஒரே இடத்தை நிற்கக்கூடாது மாவு உப்பு நல்லா கலந்துட்டு அதில் கூட மஞ்சள் பிடி கலந்துப்போம் மஞ்சப்பொடி கலந்துட்டு இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இதே நல்லா கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு டேபிள் ஒரு கரண்டி அளவு தயிரை எடுத்து அதில் நல்லா கலந்துரும் நல்லா கலந்து வச்சுட்டு பாலக்கீரைய ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி அதில் கலந்துருவோம் குஜராத்தில் வந்து அவங்க மேட்டி லீஃப் போடுவாங்க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 மினிமம் அரை மணி நேரம் நல்லா ஊறினதும் அதை எடுத்து நல்லா தட்டி ஸ்டவ் பற்ற வச்சிட்டு தவா வச்சு தவ காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி இந்த சப்பாத்தியை இட்டு தவால போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டேப்லா தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை சந்திப்போம்